வணக்கம் நட்டினையின் தினம் ஒரு துளிக்காக உங்கள் தோழி அண்ணலக்ஷ்மி இன்றைக்கு வந்து சமையல் பகுதி இன்னைக்கு சமையல் பகுதியில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா தக்காளி அடை கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கும் ஒரு புது விதமாக ஒரு ஐடியா சொல்கிறேன் இந்த தக்காளி அடைங்கிறது வந்து வெறும் தக்காளி பழச்சாறுலையே நம்ம வந்து அரைச்சி பண்ணுறது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஈஸியும் கூட எப்படி செய்யுதுன்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ரெண்டு டம்ளர் அரிசி அதாவது நம்ம இட்லி அரிசி ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி உற வச்சுக்கணும் அதில் வந்து இருபது மிளகா காஞ்ச மிளகா இருபது காஞ்ச மிளகாய் அப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து ஒரு ஒரு டேபிள் கொத்தமல்லி வெதை வெதை கொத்தமல்லி வெதை ஒரு டேபிள் அப்புறம் வந்து கால் டம்ளர் தோரம் பருப்பு தோரம்பருப்பு வந்து நமக்கு தேவைப்பட்டால் அரை டம்ளரா கூட சேர்த்துக்கலாம் கால் டம்ளர் போதும் வேணும்னா அரை டம்ளரா சேர்த்துக்காங்க இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஒன்றா ஊற வச்சுருங்க அதாவது அரிசி தோரம்பருப்பு மிளகா கொத்தமல்லி விதை இது எல்லாத்தையுமே ஒன்றா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு ஒரு ஆறு தக்காளி அதாவது முந்நூறுலருந்து நானூறு கிராம் வரைக்கும் தக்காளி ஆறு தக்காளி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மூணு மணி நேரம் இந்த அரிசியும் அந்த மிளகாயெல்லாம் ஊறட்டும் அதுக்கப்புறம் கிரைண்டரில் முதல் மிளகா அந்த இதெல்லாம் போட்டு அரிசியெல்லாம் போட்டு கொஞ்சம் அரை வாசியாக அறப்படும் போது தண்ணி தேவைப்படும் நினைக்கும் போது தண்ணி ரொம்ப ஊற்ற நம்ம ஊற வச்சிருக்க தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற தேவை இல்லை ஓரளவுக்கு கிரைண்டர் சுற்றுற அளவுக்கு ஊற்றிடுங்க ஊற்றுனதுக்கப்புறம் திருப்பியும் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போது நமக்கு வந்து தேவைப்படும் இந்த தக்காளி நறுக்கி வச்சுருக்கீங்க பாருங்கள் பொடியை நறுக்கி வச்ச தக்காளி இந்த தக்காளியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்கனாக்கா அந்த தண்ணி சேர்க்குறதுக்கு பதில் இந்த தக்காளி சேர்த்தா அரைபடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு எடுத்துருங்க நைஸாகவே அரைக்கலாம் அது குறை குறைப்பாலாம் அரைக்க வேணா நைஸாகவே இது வந்து எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி இலை பச்சை கொத்தமல்லி இருக்கு அது தேவையான அளவு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் இப்போதான் சீசன் ஆச்சே தக்காளி கொத்தமல்லி எல்லாமே வெலை மலிவாக கிடைக்குது அதை வந்து பொடியை நறுக்கி போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் நறுக்கி போட்டுட்டு ரவை தோசை ஊற்றுவோம் தெரியுங்களா அதாவது வெளியே சுற்றுலேருந்து உள் சுற்றுக்கு ஊற்றுவோம் தோசைக்கல் வச்சுட்டு வெளியிலேருந்து அப்படியே மெதுவாக ஊற்றி ஊற்றி ஊற்றி உள் சுற்றுக்கு வருவோம் இல்லையா கோதுமை தோசை ரவை தோசையெல்லாம் ஊற்றுறோம் இல்லையா அதே மாதிரி இது அந்த அளவுக்கு நீர்க்கை கரைச்சிக்கிட்டு ஊற்றணும் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே போட்டு திருப்பி எடுத்து கொடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் தக்காளி அடைன்னு பேர் இருக்குது அந்த இருபது மிளகா வந்து காரம் சரியாக இருக்கும் ஏன்னா தக்காளி போடும்போது புளிப்பு இருக்கு அதனால் வந்து காரம் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும். செஞ்சு பாருங்கள் நன்றி